ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமயன்பர்களே கிரகஸ்த ஆசிரம தர்ம இயற்கையின் நியத்திப்படி ஆணும் பெண்ணும் தெய்வீகமான முறையில் அனைவருடைய அருளாசிகளோடு இல்லற வாழ்வை ார்கள் இல்லறறத்தின் குறிக்கோள் சமூக நன்மையே ஆகும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இக்குரட்பாக்களெல்லாம் இல்லறவியலில் இல்லறம் என்கிற தலைப்பிலே திருவள்ளுவர் அருளி செய்திருப்பது இல்லறத்தில் பொருளீட்டி முறையான புல இன்பங்களை துய்த்து பொருளையும் இன்பத்தையும் ஆண்டவனைச் சார்ந்திருந்து அறத்தின் வாயிலாக சமூக உறுதிப்படுத்துகிறான் குடும்பங்கள் சமூகத்தை பாதுகாக்கின்றன காற்றை சார்ந்து எவ்வாறு உடலில் வாழ்கின்ற உயிர்கள் வாழ்கின்றனவோ அவ்வாறு இல்லறத்தை சார்ந்தே அனைத்து அறங்களை கடைபிடிப்பவர்களும் வாழ்கின்றார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன காற்றை சார்ந்தே அனைத்து பிராணிகளும் வாழ்வதைப் போன்று பிராணனை உடைய அனைத்து வாழ்க்கை முறைகளும் இல்லறத்தைச் சார்ந்தே இயங்குகின்றன இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருகள் எல்லாம் தலை பஞ்ச மகா யஜங்கள் வாயிலாக சமூகத்தின் அமைதியை பாதுகாப்பது குழப்பமற்ற தெளிவான அற அறுளுவது அருளுவது இல்லறமே ஆகும் மங்களம் என்ப மனைமாட்சி அறிவு பூர்வமான இல்லறம் விருப்பு வெறுப்பற்ற இல்லறம் மங்களமே தனிமனித விருப்பு வெறுப்புகளுக்கு அறவாழ்க்கையில் இடமில்லை அறமே மேலானது அறமே அமைதியைத் தருவது ஆன்மிக சாதகன் விருப்பு வெறுப்புகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீக்கியே ஆக வேண்டும் விருப்பு வெறுப்புகள் குறைய குறைய அமைதியும் இன்பமும் மேலோங்கி வளரும் ஆழ்ந்த அமைதியையும் பேரின்பத்தையும் விரும்புகின்ற ஆன்மீக சாதகன் விருப்பு வெறுப்புகளின் வசப்படாமல் அறத்தையே ஆண்டவனாகக் கருதி அறத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் தர்ம என்றால் அறத்திலே நிலைத்திருத்தல் என்று பொருள் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கப்படும் அறவாழ்க்கை உள்ளத்தின் வலிமையை வளர்க்கிறது தர்மபலம் மனோபலத்தை வளர்க்கிறது